அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனைத் தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழிலிருந்து சிமானுவல் இந்த நட்சத்திர தலைப்பு தன்னம்பிக்கை கடுமையான உழைப்பாளி வெற்றி பெற்ற வரலாறு இங்கு அதிகம் கடுமையான உழைப்பு வீண் போனதாக சரித்திரம் கிடையாது தன்னம்பிக்கையே ஒரு மனிதன் கடுமையாக உழைப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றது மனிதன் தனது முயற்சியால் மண்ணில் பல வெற்றிகளை பெற்றுள்ளான் அந்த வெற்றிகளின் வழிகாட்டலில் மனித சமுதாயம் நல் வாழ்க்கை வாழ்கிறது தமிழில் தோன்றிய அறநூல்கள் யாவும் முயற்சியின் சிறப்பை எடுத்து கூறியுள்ளன திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும் என்று தெரிவித்துள்ளது ஆத்திச்சூடி ஊக்கமது கைவிடல் என்று கூறியுள்ளது முன்னோர் வழியில் நின்று குமரகுருபுரரும் முயற்சி பற்றி பாடியுள்ளார் எந்த செயலையும் இறுதிவரை முயன்று செய்ய வேண்டும் முடியாது என்று விட்டுவிட வேண்டாம் ஏனெனில் நம்மால் முடியாது என்று நாம் முடிவு செய்த செயலிகள் கூட நல்ல முறையில் நம்மால் செய்யப்படக்கூடும் சிந்திப்போம் தன்னம்பிக்கையுடன் கூட முயற்சியை வெளிப்படுத்துவோம் நன்றி